ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் அவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் ஆவஹிஹோமத்தில் செய்யவேண்டிய ஜபத்துனுடைய மந்திரத்தின் அர்த்தத்தை விரிவாக பார்த்துவரோ அத்தமான மந்திரம் அந்த மந்திரம் எப்படி பூர்த்தி ஆகிறது அப்படின்னா பிரம்மண கோஷோசி மேதயா பிஹிதா இந்திரனை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் அதாவது பிரணவாத்மகமாக உள்ள இந்திரனை பார்த்து பிரார்த்திக்கக்கூடிய மந்திரம் இந்திரன் இந்திரன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட தேவதையை குறிப்பது அப்படின்னு எடுத்துக்க கூடாது பிரணவாத்மகமாக இருக்கார் பிரணவம் அப்படின்னா ஓம்காரம்னு சொல்கிறோமே அந்த ஓம்காரூபமாக உள்ள சப்தபிரம்மம் அந்த சப்தபிரம்மமாக உள்ள ஈஸ்வரனை பார்த்து இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது மேதையா பிஹிதா பிரம்மன்கோசோசி பரமேஸ்வரனுடைய ஸ்தானத்தில் சப்தரூபமாக இருக்கு பிரணவம் அப்படி இருக்கக்கூடியதான பிரணவாத்மகமான ஹே இந்திரா மேதையா பிஹிதா எனக்கு எப்பொழுதும் மேதையா அபிஹிதா மேதாசக்தியினாலே நான் நிறைந்தவனாக இருக்கணும் அபிஹிதகான நிறைந்தவன் அர்த்தம் அதாவது எப்பொழுதும் எனக்கு நல்ல படிப்பையே எனக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய படிப்பையே படிப்பதாக இருக்கணும் அந்த படிப்பு நல்ல முறையில் வெளிப்படுத்தும்படியாக இருக்கணும் அப்படி நிறை கூடம் தழும்பாது அப்படின்னு நான் இருக்கணும் எனக்கு படிப்பு அதிகமாக வர வர கர்வம் வரக்கூடாது படிப்போடவே கூட இருக்கக்கூடிய சகோதரன் கர்வம் நிறைய படித்தவருக்கு இயல்பாகவே கர்வம் வந்துடும் அந்த கர்வம் எனக்கு இருக்கக்கூடாது கர்வம் இருந்ததுன்னா அந்த படிப்பு பயன்படவே விடாது எங்கேயுமே உபயோகப்படாது மற்றவர்களை குறைவுபடுத்துவதற்கும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கும் அந்த படிப்பு உபயோகப்படும் அப்படி நான் படிக்கக்கூடிய படிப்பு அப்படி ஆயிடக்கூடாது அபிஹிதஹா எப்பொழுதும் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்கிறது மாதிரி நான் வினையத்தோடு இருக்கணும் அப்போதான் நான் படித்த படிப்பு உபயோகப்படும் அப்படி எனக்கு இருக்கணும் மேலும் ஸ்ருதம் மே கோபாயா இந்த படிப்பானது எனக்கு நிறையான வாழ்க்கையை கொடுக்கணும் இந்திரனான நீங்கள் பிரணவாத்மகமாக இருக்கீர் பிரணவாத்மகம்னா அனைத்து வித்யாரூபமாக இருக்கக்கூடியதான நீங்கள் எப்பொழுதும் ஸ்ருதம்மே கோபாயா சமிருத்தியாக எனக்கு இருக்கணும் நான் ரொம்ப திருப்தியாக வாழணும் சுகமாக வாழணும் அந்த படிப்பும் எனக்கு பயன்படணும் என்னுடைய தேகமும் அதற்கு தகுந்தாற்போல் ஆரோக்கியமாக இருக்கணும் கண் காது மூக்கு நாக்கு இவைகளும் சரியான முறையில் இயங்கணும் எனக்கு இவ்வளவு அனுகிரகத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது இதுதான் ஜபம் செய்ய வேண்டியதான மந்திரம் இதற்கு பிறகு வரக்கூடியது ஹோம மந்திரங்கள் இந்த ஜபம் பண்ண வேண்டியதான மந்திரத்தை முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்ட நாற்பது சம்ஸ்காரங்களுக்குள்ளேயே வருது இந்த பிரணவாத்மகமான இந்திரனை சொல்லக்கூடியதான ஜபம் எங்க அப்படின்னா உபநயனமாகி நான்கு நாள் தீட்சையாக இருந்து நான்காவது நாள் தண்டி நீர் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அதாவது பாலாச கர்மா அப்படின்னு பேர் அதற்கு அல்லது மேதாஜனன கர்மா அப்படின்னு சொல்கிற வழக்கம் நான்காவது நாள் அன்றைக்கி பொரசம் மரத்தடியில் அந்த புரஷ மரத்தடியில் பிரணவாத்மகமான இந்திரனையும் ஸ்ரத்தா தேவதையையும் மேதா தேவதையையும் பூஜை பண்ணணும் பூஜை செய்து அப்பம் நிவேதனம் செய்து அங்கேதான் அந்த உபநயன தீட்சையை பூர்த்தி பண்ணுறது அதற்கு தான் தண்டி நீர் என்ன நாம் சொல்கிறோம் நான்காவது நாள் செய்யணும் இது நான்கு நாள் உபநயனம் செய்தால்தான் இந்த கர்மா வரும் ஒரு நாள் அப்படியெல்லாம் செய்கிற பொழுது இது வருதா வரலையாங்கிறது தெரியாது நான்கு நாள் செய்கிற பொழுது இந்த கட்டாயம் செய்யணும் இதற்கு பலன் அத்தமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாலாச கர்மாவுக்கு உள்ள பலன் பராசரஸ்மிருதியிலே சொல்கிறார் பாலாசகர்மாவுக்கு என்ன பலன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேதம் சொல்லக்கூடியதான அஷ்டவித விவாகது விவாகத்துக்குள்ள ஒரு விவாகமானது சரியான காலத்தில் நடக்கும் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாலாசக்கர்மாவுக்கு ஆகையினாலே தான் தண்டி மிகவும் முக்கியம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி பார்க்கிறோம் இது நான்கு நாள் உபநயனமாக செய்கிற பொழுதுதான் அந்த குழந்தைக்கு செய்ய முடியும் அங்கே அந்த பிரணவாத்மகமான இந்திரனை பூஜை செய்து ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் அதிலே இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அந்த மந்திரத்திற்கு காயத்ரி அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரம் மாத்திரம்தான் உபதேசமாயிருக்கு இன்னும் வேறு எந்த மந்திரங்களும் அத்தியனம் ஆகலை எந்த மந்திரங்களும் படிக்காத நேரத்தில் கூட இந்த பிரணவாத்மகமான இந்திர மந்திரத்தை ஜபம் அந்த குழந்தை அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிக்கிறார் ஒரு மந்திரத்தை நாம் ஜபம் முதலில் உபதேசம் நமக்கு ஆயிருக்கணும் அந்த மந்திரத்தை அத்தியனம் செய்தால்தான் அந்த மந்திரத்தை நாம் உபயோகிக்க முடியும் ஆனால் அந்த பாலாச கர்மாவில் மாத்திரம்தான் இந்த பிரணவாத்மகமான இந்திரனை சொல்லக்கூடியதான இந்த ஆபகந்தி மந்திரத்தை அந்த குழந்தை ஜபம்பனனும் அத்தியனம் பண்ணாவிட்டாலும் கூட அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளவு அற்புதமாக பிரார்த்திக்கிறது உபநயனம் வித்தியார்த்தஸ்ருஜித சர்க்கஸ்காரகா உபநயனம் என்பது என்ன அப்படின்னா வித்யார்த்தஸ நாம் படிக்க வேண்டியதான படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரியம்தான் இந்த உபநயனம் என்பது படிப்பை ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் அந்த படிப்பை ஆரம்பிக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு நல்ல மேதாசக்தி வரணும் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான அந்த வித்தியை அந்த குழந்தை சரியான முறையில் கிரகிக்கணும் அந்த குழந்தைக்கு புத்தியில் அந்த படிப்பு ஸ்திரமாக இருக்கணும் சரியான முறையில் வெளிப்படுத்தத் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை அங்கே பாலாசகர்மாவிலே சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஜென்மாவில் ஒரே ஒரு தடவை தான் அந்த குழந்தை அங்கே சொல்கிறான் ஆனால் ஆயுஷ்காலம் முடிய அந்த மந்திரம் அந்த குழந்தைக்கு கூடவே இருந்து பயன்படுறது முக்கியமாக அதற்கு பலன் கல்யாண வயது வந்தவுடன் அந்த குழந்தைக்கு பிராம விவாகமாக சித்திப்பதற்கு இந்த பாலாசகர்மா சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு பலனை கொடுக்கறது அப்படி இந்த பிரணவாத்மகமான இந்திரனை பூஜை செய்து அந்த சந்நிதியில் ஜபம் பண்ண வேண்டியதான மந்திரம் மிகவும் கோபம் வருபவர்கள் மன அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை குரு கு ஒரு செய்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்யினும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினால் வாக்கு சித்தி ஏற்படும் நாம் எதை சொன்னாலும் அந்த வா அந்த வாக்கு சித்திக்கும் எந்த விஷயத்தை கிரகித்தாலும் நம்முடைய மனது சரியான முறையில் கிரகிக்கும் நல்லோர்களுக்கு சரியான ஆலோசனைகளை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து முடித்த பிறகு ஆவஹந்தி ஹோமம் ஆரம்பித்து செய்யணும் அதற்கு ஷட்பாத்திர பிரயோகம் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்குது அல்லது அக்னிமுகம் அப்படின்னு சொல்கிறது அந்த அக்னிமுகத்தை செய்து இந்த ஹோமத்தை செய்யணும் இதுதான் ஆவகந்தி ஹோமம்னு பெயர் இதற்கு ஏன் ஆவகந்தி ஹோமம்னு பெயர் வந்தது அப்படின்னா அந்த ஹோமம் பண்ணக்கூடியதான மந்திரம் ஆவகந்தி என்கிற சப்தத்திலிருந்து ஆரம்பமாகிறது ஆவஹந்தி விதன் வானா அப்படின்னு ஆரம்பமாகுது ஆகினாலே அதற்கு ஆவகந்தி ஹோமம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அந்த அந்த ஹோமத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்